வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து ராமன் அவர்களை பற்றிய சில குறிப்புகள் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் முதன்முதலாக நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி தன்னுடைய கண்டுபிடிப்பை பிப்ரவரி இருபத்தி அன்றுதான் உலகிற்கு வெளியிட்டார் ஆகவே அத்தினத்தை நாம் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம் இப்போது இவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆம் நீங்கள் சொல்லும் சார் சி வி ராமன் தான் இவர் ஒரு இந்திய விஞ்ஞானி இயற்பியல் அறிஞர் ஒளி ஒளி ஆகியவற்றில் ஆய்வு செய்தவர் இவரின் முழு பெயர் சந்திரசேகர வெங்கட்ராமன் ஆகும் சுருக்கமாக சி வி ராமன் என்று அழைக்கிறார்கள் நமக்கும் சி ராமன் என சொன்னால் தான் தெரியும் சி வி ராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் திருச்சியில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் பிறந்தார் இவர் கல்வியில் மிக திறமை கொண்டிருந்தார் தன்னுடைய பதினோராவது வயதிலேயே பள்ளிப்படிப்பை முடித்தார் மாணவராக இருக்கும்போதே அறிவியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டு பல விஞ்ஞானிகளின் உரையையும் கட்டுரையையும் கண்டுபிடிப்புகளையும் படித்தார் இவர் சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்து பயின்றார் தன்னுடைய பதினாறாவது வயதிலேயே இயற்பியலில் முதல் வகுப்பில் தேர்வு பெற்று முதுகலை பட்டம் பெற்றார் கல்லூரியில் உள்ள ஆய்வகத்தில் ஆய்வுகள் செய்து சில அறிவியல் கட்டுரைகளையும் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியர் பதவியில் சேர்ந்தார் இங்கு இவர் தன்னுடைய ஆராய்ச்சியை தீவிரமாக மேற்கொண்டார் இவர் ஒளிச்சிதறல்கள் பற்றியும் குறிப்பாக திரவங்களில் ஏற்படும் ஒளிச்சிதறல்கள் பற்றியும் ஆய்வு செய்து வந்தார் பிப்ரவரி 28, எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய ஆய்வை நிரூபித்தார் இவருடைய இந்த கண்டுபிடிப்பானது இவரது பெயராலேயே ராமன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவரது ஆராய்ச்சி திறமையை பாராட்டி இங்கிலாந்து அரசாங்கம் இவருக்கு சர் எனும் பட்டத்தை வழங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது இதன் மூலம் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கிடைத்த பெருமை நமக்கு கிடைத்தது இருக்கிறது என்கிற உரையை இவர் மாணவர்களிடையே நிகழ்த்தினார் சூரிய ஒளியில் உள்ள ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒளி அலைகள் உள்ளன சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை ஆகியவை பெரிய அலைகளை கொண்டவை அதனால் இவற்றின் ஒளிச்சிதறல் குறைவாகவே உள்ளன ஆனால் நீலநிறத்தின் அலைகளின் ஒளிச்சுதறல் அதிகமாக உள்ளதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது என்பதை விளக்கினார் இவருடைய அறிவியல் உரை அனைவரையும் கவரும்படியாக இருந்தது ராமன் அவர்களின் கண்டுபிடிப்பால் இந்தியாவிற்கு பெருமை கிடைத்தது அவரின் அறிவாற்றலுக்காகவும் அறிவியல் ஆராய்ச்சிக்காகவும் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி பாராட்டியது தன்னுடையரண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலமானார் நன்றி வணக்கம்